தொண்ணூற்றி அப்துல்லாஹிபின் ஜுமாவிற்கு பின் இரண்டு ரகாத்கள் மஹ்ரிப் தொழுகைக்கு பின் இரண்டுகள் பின் இரண்டு ரகாத்கள் என்ற வார தொழுதேன் ஒன்று ஒன்று ஆறு ஐந்து முஸ்லிம் லிங்லிங் இரண்டு ஒன்று